தந்த பசிதனை அறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார் தந்த அறிந்து முளைய முது தந்து முதுகு தடவியதாயார் தாயார் தந்த பசிதனை அறிந்து முளைய முது தந்து முதுகு தடவிய தாயார் அறிந்து முளைய முது தந்து முதுகு தடவிய தம்பி பணிப்பிடைசை தொண்டர் பிரிய முள தங்கை மருகரு உயிர் என ஏசார் தம்பி பணி விடைசை தொண்டர் பிரிய முழ தங்கை மருகருயிர் என ஏசார் தந்த முது தந்து முதுகு தடவியதாயார் தம்பி பணி விடைசை தொண்டர் பிரிய முழ தங்கை மறுகருயிர் என மைந்தர் மனைவி ஏற்கடும்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி மைந்தர் மனைவி ஏற்கடும்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி வந்து தலைநவிர விழுந்து தரை புகமயங்க ஒரு மகிடம் இசையேறி வந்து தலைநவிர விழுந்து புகமயங்க ஒரு மகிடம் இசையேறி அந்தகனும் எனையடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்தகனும் எனையடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த கனும் எனையடந்து வருகையின அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த வருகையினில் அஞ்சல் என வலியமாயில் மயில் மேல் நீ அந்த வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரலியொடு கந்த மனித நமதன் பனியன மொழிய வருவாயே அந்த மரலியொடு கந்த நமதன் பனியன மொழிய வருவாயே சிந்தை மகிழ மலை மங்கை நகில் இனைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா சிந்தை மகிழ மலை மங்கை நகில் இணைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா திங்களரவு நதி தூன்று சடிலர் அருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே திங்களரவு நதி தூன்று அருள் செஞ்சில் நகரில் உரை பெருமாளே